நிறல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் ஓடல் முதலிய விடத்தும் உயிருக்கொலை புரியாது துலவரத்தினை வளர்க்க வேண்டும் என்பது காணுங்க இதெல்லாம் இந்த பாட்டுப்படி பார்த்தா பார்த்தோன்னா ஏற்கனவே அவங்க படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆசிரமத்தில் இருந்து படித்து செஞ்ச பிறகு மூன்றாவது நிலை என்று அப்படிப்பட்ட மூன்றாம் நிலையில் பயமாசி நீங்கும் பொருட்டு வருத்த பற்றி இல்லாமலும் ஜோகாமியத்தை வளர்த்துக்கொள்வதும் அபியாசிக்க வேண்டும் என்பது கருத்து அதுக்காக தான் ஒரு இடம் ப பிடிச்சு இருக்கப்படாது அப்படி பிடிச்சு இருந்தாக்க இந்த ஜீவகாமி இல்லாமல் போயிடும் இல்லைன்னு படிச்சு என்ன பரிவோஜனம் அப்படிங்கிறார் இந்த பாட்டுலேருந்து அதை தெரிஞ்சிக்கணும் சன மனுஷன் மூன்றாம் நிலையை பற்றி வற்பத்தான் இருப்போம் குறவுல அப்போ படித்து முடிஞ்ச பிறகு இந்த காரியம் பார்க்கணும் அர்த்தம் பெரு நூல் அறிதின் ஓர்ந்து உணர்ந்த அறிவினான் உண்டோ ஆவது என்றதா என்றதற்கு உதாரணம் ஞானாச்சாரம் படிச்சு விவரம் தெரிஞ்சுக்கிட்ட பாரு அர்த்தமாச்சு ஒரு பாட்டு மருளொரு மயக்கர தெளிந்துளோர்க்கும் அருளர துறக்கலாக வயலொரு பொருளும் இல்ல சிவமேவரு அறுதலாலும் அவர் அருள் அரந்த படிச்சு முடிஞ்ச பிறகு ஞானாபியாசிய மருள்வரும் எவையும் நூறி மயக்கத்தை உண்டாக்கூடிய அனைத்தையும் கெடுத்து நூறின கெடுத்து நான் மயக்கு அற தெளிந்து நோர்க்கும் இல்லாமல் தெளிந்த விவேகாக இருந்தாலும் கூட அருளற துறக்கலாக அந்த ஜீவகார் இல்லாமல் துறவக்கூடாது அயல் ஒரு பொருளும் இல்லாத தெருளினை அறிதலாலும் ஏன் அப்படி இருக்கிறான்னு சொன்னால் பிரம்மத்துக்கு இன்னும் ஒரு பொருள் கிடையாது எல்லாம் பிரம்ம சுரமாக இருக்குது அப்படி எல்லா ஜீவர்களும் பிரம்மா பிரம்மத்துக்கு அதிஷ்டானமாக கொண்டு இருக்குது அப்போ திங்கும் பண்ணலாமா என்ற உணர்வு வரணுமா அறிதலானும்லமா சிவம் எவருட ரூபடுக்குனா ரூபோட தெரியாம போச்சு சிவம் எவர் உளமும் மண்ணும் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த மங்களஸ்வரூபமாய பரமஸ்வரூபம் எல்லா உள்ளங்களும் அந்தரியாமல் இருக்கார் அதிஷ்டானமாக இருக்கார் அப்படிப்பட்ட அவடிணை அறிவலானும் அந்த கிருபையை தெரிந்து கொண்டதுனாலேயும் அவர் செயல் அருள் அலந்தான் எப்படி இருக்கும் யோகாண்யமாக தான் இருக்கும் ஆகவே இப்போ இந்த பாட்டு விழுந்து என்னாச்சு மூன்றாம் நிலைன்னு முடிவு பண்ணும் ஆகவே அந்த நிலைக்கு போகும்போது எல்லாம் அபியாசம் தேவைதான் ஆரம்ப நிலைக்கு அப்படி கிடையாது ஒரு குரு அடைந்து பண்ணி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தங்கி தான் இருக்கணும் அப்படி தங்கி இருக்கும்போது அதை பற்றி இங்கே பேச்சு இல்லை அதில் சர்ணங்களை வரதான் செய்யும் அதுக்கு ஜவந்தியானங்கள் பண்ணி அந்த சின்ன சின்ன பாவங்களை போக்கெடுத்து வ வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லை அதுதான் நித்திய நித்த நித்திய கர்மாஷ்டானு போயிடும் நித்திய கர்மாஷ்டானங்கள் செய்கிறதுனால அபுத்திகர்மா செய்யக்கூடிய பாவங்கள் அல்லது புத்திகரமாக செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள்லாம் கிடையுது எப்படி உடம்பில் உள்ள அழுக்கு உடைவுள்ள அழுக்கே சோப் முதலான பொருள் போட்டு நீக்கிக்கிறோமோ அப்படி போல் இந்த பாவங்களையும் ஜபம் தியானங்கள் மூலமாக நீக்க வேண்டியது அப்படி நீக்கலைன்னு சொன்னாக்கா அது ஜபம் தியானம் செய்கிறத பலன் இல்லாமல் ஆகுது உடல் வியாதிக்கு மருந்து போட்டு எப்படி போக்கிறோமோ அப்படி போலவும் மருந்து போட்டு போக்கக்கூடிய நிலையை இருந்து கிருமையானால் தீவுகள் வாழ முடியும் எவ்வளவு நோய் வரத்தான் செய்யும் அது போக்கிறதுக்கு மருந்து தேவைதான் போடுது பற்றி பே பேச்சல்லை அது முட்டி நீங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியும் அதனால் அதுக்கும் மருந்தேவைதான் படும் அதுபோல் இங்கே மனதில் இருக்கக்கூடிய பாவங்களை போக்கிறதுக்கு நித்திய கருமானுஷ்டானம் மந்திர ஜபங்கள் தியானங்கள் பயன்படும சொன்னால் அப்புறம் என்ன பிரயோகம் இருக்குது அப்புறம் அந்த கடன் எப்படி சுத்தமாகும் அதனால் அதுக்கு போகணும்னு அத்தாவது பிரிமாணத்தினால நம்பணும் அப்படி இருக்கிறதுனால அது தங்கியிருக்கிற இடத்துல வரக்கூடிய பாவங்களை இப்படிதான் போக்கணும் வேறு வரவு இல்லை அப்புறம் மேல்நிலைக்கு போன பிறகு அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் வராமே தடுத்துக்கிறாங்க அவங்க அப்புறம் அந்த அளவுக்கு மனப்பரிமா ஏற்பட்டு போகுது ஒன்று தங்குறதும் இல்லை ஒரு மூணு நாள் மேலே தங்க மாட்டாங்க அப்படி தங்கினாலும் இந்த பாலன் கோயில் மரநிலை இப்படி தங்கிட்டு போகிறதுனால அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வர்றதில்லை அவர்களுடைய தவத்துக்கு அதில் ஆள் அடிப்பட்டு போயிடும் என்பது கருத்து என்றும் அருட்பிராசம் உயிர் நித்தம் என்று அறிந்தாலும் நல்லோர் பல் உயிர்களுக்கிற அயர்வுத்தண்ணீர் அக்கமணி ஆய்த்தனிலே முத்ராட்சம் வந்த வரலாறு இந்த பாட்டில் காட்டார் உயிர் நித்தம் என்று அறிந்தாலும் ஆத்மா அதிர்ஷ்ட சேதன்யம் சத்தியம் நித்தம் சத்தியத்தானது நித்தியம் ஓனந்தான் என்று தெரியுது ஞானிகளுக்கு இருந்தாலும் நல்லோர் ஞானிகள் பல்லுயிர்கள் ஒற்ற துயருக்கு இரங்கல் புதுமை கொள்ளோ அநேக ஜீவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா இலக்கம் வரத்தான் செய்யும் அதான் மைத்திரி கருணை மிகு பேச்சுன்னு கருணை இருக்கும் இடத்துல கருணை காட்டுவது ஈவன் மத்தோடைய சுகம் அது ஒன்று இல்லை பழைய தான் சுபாசித்தம் என்பதை இலக்கணம் சொல்லி மீண்டும் சரலாற்ற சொல்கிறார் அருள் தோன்றல் கிருமியே வடிவமாக இருக்கின்ற சிவருமான் முன்னாள் முன்னொரு காலத்தில் செயல்விட்டு தேவரை குறைகேட்டு இறங்கி அசுரர்களாலே அடிபட்டு அவங்க வந்து அழுகுறாங்க என்னைகள் இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு இந்த அறக்கர்கள் அசுரர்களெல்லாம் தேவளுக்கு பாயம் உண்டு அவரை அடிக்கடி சண்டைக்கு வருவாங்க சில சேமம் அவ தோற்று போயிடுவாங்க இவங்களும் தோற்று போகிறது உண்டு அவங்க தோற்று போனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிடுவாங்க ஓடி போய் தவம் பண்ண போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தோற்று போனாக்கா தவம் பண்ணாமல் நேராகவே போயிடுவாங்க இவங்க இங்கே தேவர்கள் அல்லவா சிவன் நேராக போயிடுவாங்க நேராக போய் முறையிடுவாங்க அழுவாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறது இவர் தேவப்பா இருக்காங்க செத்து குணம் உடையவர்கள் அவங்க முரட்டுக்கொண உடையவர்கள் இப்படி நம்ம பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தோற்று போனால் தவம் பண்ணி சிவரமான் தவம் பண்ணும்போ அவர் வர்றார் இப்போ வந்து தவத்துக்கு ஏற்ப வரம் போகிறார் அவங்களுக்கும் கொடுக்காமல் இருக்கிறதில்லை இவங்களும் தோத்திரம் பண்ணுறாங்க தோத்திரத்துக்கு ஏற்ப ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார் இப்போ தவம் பண்ணுறாங்க கடுமையான தவங்கள் பண்ணுறாங்க மிக கடுமையான வரமும்னு பெருகிக்கிட்டு போகிறான் மீண்டும் சண்டை வரது ரெண்டு பேரும் சண்டை தான் இதே வேலை தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுற மாதிரி இருந்தேன் ரெண்டு பேருக்கும் பலம் இருக்குது ரெண்டு பேரும் போட்டி போட்டி தான் இருக்காங்க அப்படி போகல ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா அதான் உலக அடப்பதுதான் அப்படி தான் இருக்கிறோம் ஈஸ்வரனுடைய வேலையா அதுதான் கபடி கதை சொல்லியா அது கபடி கதையில் எப்படி அப்படி தான் அந்த கதை ஞாபக படிக்கணும் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஈஸ்வரனும் வழி பண்ணிக்கிறார் இவர்களை ஆட்டி படைக்கிறார் இதனால பொண்ணி பார்த்துக்கிட அது அவருக்கு விளையாட்டு அதான் விளையாட்டுன்னு பேர் திருவிளையாளர் என்று பேர் அப்படி முன்னால் செயலுற்ற தேவர் குறைகேட்டு இறங்கி திருவுள்ளச்சோடு அவர் மனதின் கண்ணே அயல் உற்று சோர்ந்து உவுத்த கண்ணீர் அவர் வெளிப்படுத்தின கண்ணீருக்கு அக்கமாமணி ஆய்த்து எனில் என்று சொல்லும்போது சிவருமானிக்கு ஆறும்போது ஜீவனத்தில் இருக்காதா என்பது அன்பே மனியினும் ஆகவே அது கொண்டு வந்து மணி ஆயிடுச்சான் அந்த மணியானது மரமச்சு மரமக்குன்னா அக்கமாமக்காம தமிழ் அக்கா அது பட முடிச்ச ஆக அதான் ஈஸ்வரனுடைய கருணையின் சின்னம் அது என்பது கருத்து எதுக்கு சொல்றதுன்னு சொன்னால் இந்த ஜீவகாரண்யம் அவதி வரைந்து வந்தவர்கள் நிலை இப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படி ஜீவகாரண்யம் அவதி வரைந்து வரணும்னு சொன்னால் இந்த மூன்றாம் எப்படியா தான் பண்ணணும் அதற்கு ஒரு இடம் தங்கி இருக்கப்படாது அப்படி தங்கிறதா இந்த மாதிரி பாடும் கோயில் மரநிழல் தங்கிக்கலாம் என்பது தனக்கி நான் வகை சராசரங்கள் இணைக வேண்டுமை குறைத்ததுவும் கடல் கடந்த பரதமூர் சிவிகை சுமந்து சென்றதுவும் ஓர் மேலோர் பிணை கொல் பாம்பாதிதலம் செலுங்கார் வேனேற்றமை நடந்திடும் போது இனக்கரை யானாதிய மரியாதம் கூற வைரக்கியதேபம் அறுவத்தி ஏழாவது போட்டு யுவகி போய் சொல்கிறார் என்பது ஒருவன் தனக்குத்தான் இனியனாய் தன்னை பாதுகாக்கும் உரைமை போல் எல்லோருக்குமே தன்னை பாதுகாக்கிறது பிரியம் உண்டு யாருமே தன்னை பாதுகாப்பு பிரியம் இல்லாமல் இருக்குமோ இல்லை அப்படி போலீஸ்லாம் தான் தர அசரங்களாய் உள்ள அதாவது தாவர ஜங்கமம் அசியம் உயிர்கள் அசியா உயிர்கள் உயிர்களை கருதுக அப்படி போல காப்பாக்கணும் என பிரகாரம் மகாதேவிக்கு மகாதேவர் அறிவாச்சாரம் கூறிய அதனையும் அப்படியா சரியை கிரியை யோகங்களுக்கு ஏதுவாக செய்யும் தொழிலாகிய கடலை கடந்து நின்ற பரதர் முன்னர் சிவிகை சுமந்து கொண்டும் ஜலபரதர் அப்போ சும்மா இருக்காருன்னு பழகு தூக்குறேன்னா தூக்குனார் தூக்கும்போது அங்கே எறும்பு போக போகிறான் பள்ளியெல்லாம் குறுக்க போகும்போது அது கால் வைக்க மாட்டார் தாண்டி வைப்பார் பல்லக்கு ஆதரவு என்னையா பழக இப்படி ஆதரவுங்க என்ன தூக்குறேன்னார் பேசாம ஜலபரதமாக பேசாம சே போடல சரி போயிருந்தான் அதான் ஜலபரதர் பேசுறாரு இளம் மாதிரி அதை எறும்பு எறும் போனாக்க மெதுக்க மாட்டார் பார்த்துக்கிட்டே போவார் அதை அண்டிக்குறாங்க அப்ப அல்ல தடமாடுது அவள் சுமந்து கொண்டும் உயிர்கொலை வாராது நடந்து சென்ற அதனையும் அவள் ஜாகிரதையில் நடந்தானான் விசாரித்து அறிந்த மேலாயினோர் பின்னர் கொள்ளுகின்ற பாம்பு முதலிய துட்ட பிராணிகள் ஒரே இடத்தில் போகும் எப்படி பாம்பு கெம்பு போகிறா இது விசேஜந்துகளுக்கு இடத்துல போயிட்டோம்னா ஜாகத்தை போகிறோம் இல்லை அப்படி போகல நடக்கும் பொழுதும் கூட்டமாக உள்ள செல்லு முதலிய சர உயிர்கள் இரவாமலும் முளை முதலிய அசர உயிர்கள் இது யோகாரண்யத்தில் பெருநிலை இது சமர்கள் இது அதிகமாக போகும்போது மயில் தொகையில்தான் விசிற்கிட்டு போவாங்க இப்படி அப்படி போனாக்க அதில் போயிடும் அப்படி நடப்பாங்க வாயு மூக்கு எல்லாம் கட்டிக்கிட்டு தான் பேசும்போது செய்யும்போதெல்லாம் சின்ன சின்ன விஷயச்சத்துக்கள் செத்து போயிருமே அந்த மற்ற பூஜைகள்லாம் செத்து போயிருவோன்னு கட்டிக்குவாங்க வாயில் பழச்சி உட்காந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது நடைமுறைக்கு ஒத்து போவதான்னா ஒத்து போகிறதில்ல அதனால அந்த துறவிகள் அப்படி இருந்தான் தலைவரெலாம் அவ்வளோ முளை முதலிய அசர உயிர்கள் நாசமாகாமலும் நடப்பார் என்ற வரும் ஈஸ்வர வாக்கியத்தையும் அவர் வாக்கியத்தின்படி நடந்து கொண்ட பெரியோர்கள் சரித்திரத்தையும் அறிந்த மேலோர்களுக்கு அந்த நடை வரும் என்பது அறிக்கணும் சுருதி பிரமாணம் ஈஸ்வர வாக்கியம் அப்படி நடந்த பெரியோர்கள் மகான்கள் ஞானிகள் பக்தர்கள் இவர்கள பெரியோர்கள் அப்படியே தனக்கு இனியவன வகை சராசரங்கள் நினைக வென்றதற்கு உதாரணம் தேவி வளோத்திரம் தேவிக்கு பகவான் ரிஷபெருமான் கேட்ட கேள்விகளாக பயில் கொடுத்தா அர்த்தம் எப்படி ஒரு சாசமாக பண்ணியிருக்கா அவர் கொடுத்தாரே இல்லையா சாத்த கருத்தாக்களை அப்படி ஏற்றி காட்டுறாங்க அவ்வளோ சுருதிக்கு அனுசாரமாக எடுத்து தானாவது உருவாது பண்ணல சுருதிக்கு அனுசாரமாக இப்படி சாஸ்திரம் அமைக்கிறது குருசி சம்பிரதாயமாக அணை அமைக்கிறது உண்டு விவேகம் அதாவது மனத்துக்கும் விவேகத்துக்கும் அப்புறமேல இந்த மாதிரி தெய்வங்கள் வச்சும் செய்கிறது தான் இறைவன் பார்வை சொன்ன மாதிரியும் அப்புறம் சரஸ்வதிக்கு பிரம்மா சொன்ன மாதிரியும் அமைக்கிறது தான் அப்படி ஆனால் சாஸ்திரமாக செய்கிறது இல்லை சாஸ்திரிகமாக ியனாம் வகையே சராசரங்கள் அனைத்தினையும் நினைத்துகழ்வார்புகழ்வார்பாலொத்திருக்கும் நேர்மையினை மனத்துடைய அரி வெரிகமளும் ஐம்பாலாய் வெறிகமழும் ஐம்பாலாய் இரட வாசனை வீசிக்கொண்டிருக்கின்ற ஐம்பாலாய் நல்ல குந்தரையுடைய பார்வி தேவியே தனக்கு இனியனாம் வகையே எல்லோரும் தன் பொருட்டு எல்லா சேவலையும் செஞ்சுக்குவாங்க தனக்குற்றம் வர மாதிரியோ அல்ல துக்கம் வருமா நடந்துக்க மாட்டாங்க அப்படி போலண்ணா சராசரங்கள் அனைத்தினையும் நினைக்க நினைத்து எப்படி நினைக்கணும் பிறவர் தன்னுடைய போல பிறவர் பார்க்கணுங்கிறான் நினைத்து இகழ்வார் புகழ்வார்பால் ஒத்திருக்கும் நீர்மையினையும் அது மட்டுமில்லை தன்னை புகழ்கிறார்கள் சாபானை கொள்ளணும் அப்படிப்பட்ட மனோ பரிபாகம் இருக்குமே ஆனால் அவருடைய மனத்துடைய ஆணவன் அவன்தான் நாம் உரைத்த ஆச்சாரம் அனைத்து உடையவனாக அறியும் நாம் சொல்லப்பட்ட ஒழுக்கம் சொல்கிறோமே ஆச்சாரம் அது முழுமையாக பெற்றவன் ஆகவே ஏ பார்வதி தேவியே இதுக்கு முரணாக இருக்கிறவன்லாம் நம்மளுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் விரோதம் தான் என்பதை சொல்ல முடியுமா நடுங்காமலே உயிரும் நறுக்காது துரும்பனைத்தும் விடுங்காது முதலவையும் பெருசமலர் கொய்யாது விடுங்காலுள் துதிர்ந்த விரை மலர்களவை ஏந்தி அடும் அட்ட வம்புயங்கள் அடும் காலன் தனை அட்ட அர்ச்சிப்பான் யாரு நடுங்காமல் நடுங்க செடிகள் அனாயசிக்க முதலவையும் பிடுங்காது வாசனை புரிஞ்ச மலர்களை புடுங்கறதில்லை கிழறது கிடையாது மலர் கொய்யாது இப்ப எப்படி சாமி சாத்துறதுன்னா காலால் விடும் ஊழ்த்து உதிர்ந்த விரைமலர்கள் காலன்னா காற்று காற்றினாலே அழித்து அது உதறதில்லை அந்த பூவில் அப்படியே கையில் பிடிச்சா துணியில் படிச்சுக்கிட்டு எடுத்துக்கிறது அப்படி செய்கிறது அந்த செடியை சுமப்படுத்துறதில்லை செஞ்சு எடுக்கிறது இல்லை வளர்ச்சி எடுக்கிறது இல்லை இல்லை செய்கிறோமில்ல எழுதுறோம் ஏன்னா அந்த செடிக்கு அழிக்குமா அதுக்காக அவர்கள் அழுங்காலண்டினையாட்ட அம்புயங்கள் அரிசிப்பான் அப்படிப்பட்ட பூக்களை பறித்து பொறுக்கி எடுத்து தான் அர்ச்சனை பண்ணுறதையே நம்ம மாதிரி ஒவ்வொரு தூரமாக இருக்கிறது வளைச்சி எடுத்து அதை முறித்து ஒரு கில்லி கில்லி எடுக்கக்கூடாது அவ்வளோ தூரம் அந்த மனப்பரிவாக இருக்குன்னு சொல்லி இந்த நிலையில் இருந்தாக அவன் ஜிவகார்ஞ்சியுடைய பக்தன் என்ற அர்த்தம் எங்களுக்கு அர்த்தம் தம்மிடத்தேனும் தமக்கினு வாளேனும் ஓரிடர் வந்து சாரில் அம்மா ஊழ் முறை என்றறிந்தும் அணுவேனா உருகமென் போல்வார் இம்முறை துயர் வேறு உயிரூரிய இறக்கம் இன்றி தன்றி வெம்மைய கொலை என்பதன் மிக முகமலந்தே தம்மிடத்தாயினும் தமக்கு இணையராய் உள்ள சுற்றத்தால் முதலியவரிடத்தாயினும் ஒரு துன்பம் வந்து பொருந்திற்றாயின் அதனை ஓழ்வினை பயன் என்று அறிந்திருந்தும் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டுன்னா பார்த்து தெரியுது ஏன் வேகம் இருக்கிறதுனால ஆனாலும் சத்தசாகரம் ஒரு அணுவென்று சொல்ல நெஞ்சமெல்லாம் நெக்கு உருகும் எம்பு ஒலிகள் இருக்கு ஏழு சமுத்திரங்களும் ஒரு அன்மாதிரி சுருங்கி இருந்தால் இப்படியோ அப்படி போல இந்த மனமானது ஒரு அண்மாதிரி சுருங்கி போயிருந்தான் அவ்வளவு அபிமானம் இந்த முறையே சரி இப்படி இருக்க இதே போல வேறு ஒரு உயர் துன்பத்தினை அடையின் இறக்கமின்றி இருப்பதல்லாமலும் தனக்கு சொந்தக்காரோ தானோ இல்லை அந்நியர்களும் துன்பம் வந்துருச்சு தம்பால் ஓர் உயிர் வெவ்வித ஆகிய கொலை ஒன்று அடைந்த விடத்து அல்லது தான் தனக்கு இந்த பூச்சிகள் எலிகள் அணில் அல்லது ஆடு மாடு எல்லாம் பண்ண போடுறாங்க அப்படி நடந்தாலும் அதன் ஊழ் அது பிரார்த்தை அப்படி இருக்கு வினை என்று ஊழ்வினை என்று சொல்லுவது என்னை மிக மிக முகமர்ந்து என்றவன் அந்த சொல்லிவிடுறான் விமானத்தில் நூறு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா துறவர முடையாருக்கு ஓர் உயிரால் உயிருக்கு துன்பம் வந்ததா வந்ததாயினும் அதற்கு தம்மை அறியாமல் தம்மால் ஒவ்வொரு துன்பம் வந்ததாயினும் இறங்க வேண்டுமே என்று இறக்கமின்றி பழுதாங்க இறக்கப்படணும் ஐயோ பா போயிட்டாங்க சரி அவர்களுடைய பிரதம் இறக்கணும் இறக்கமாக அந்த மனதை பழக்கணும் இல்லையா அதை எடுத்து சரி பிராததை அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கல இறக்கப்படா காட்டணும் மனதை கொஞ்சம் பரிபாகத்தை அடை செய்யணும் என்பது இந்த பாட்டின் கருத்தின் ஆறாவது முதல உண்மையோ மோட்டில் காட்டில் அன்னையை காண்துறவரோ தவறு கலான் முடியும் இம்மைக்களால் பழிப்பும் மறுமைக்கிறவித் துன்பமும் வரும் என்று கருதி ஊர்களை கொலை செய்யாத செம்மையினையும் அதாவது இப்படியெல்லாம் இருந்த மாதிரி என்னையா லாபம்னு கேட்டால் உலகத்திலும் புகழிற்கு மனதுக்கு பிறகு சொர்க்காய் விதை கிடைக்கும்னு சொல்ல சாசன்னு சொல்லியிருக்கு பிறகு தீவர்களுக்கு செம்மை செய்யலன்னா அது கருதி செய்கிறது உண்டு அப்படி செம்மை அப்படி செய்தாலும் உயிர்களை கொலை செய்யாத செம்மையின் இணையும் பொன் மண் பெண் மூவகையையும் பற்றாத துறவினையும் அடைந்தாராயினும் பதவிக்காக கொலை செய்யாமல் அதோட மூவாசில வெட்டுத் துறைகளும் சில பேர் இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட தம்மை போல் உயிர்கள் எல்லாவற்றினையும் காணும் தயவும் தம்மை போலவே கற்றவரும் போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு என்று சொல்லக்கூடிய தயவும் உயர்ந்த பொன்னாதி மூவகையினையும் பொன் மண் பெண் பொன் என்று மூவகையினையும் ஓட்டினை போலவும் அதாவது பொண்ணை ஓட்டமா ஓடுமாறியும் காட்டினை போலவும் வீட்டை காட்டும் காடு மாறியும் பெண்ணை அன்னை போலவும் காணும் துறவும் ஒரு தவறு கலாது கூடாது சில பேருக்கு அது அமைவடி எல்லாருக்கும் அமையாது என்று இந்த பாட்டில் பிரித்து குறித்து கொலை செய்யாது என்றும் மாயா காரியமாகிய பொய்போகங்கள் அனைத்தையும் கண்டு மக்களுக்கே இருக்கு அடைந்த ஆசைப்படுறது கானம் போல் பொய்யாக தோன்றுகின்ற பிரபஞ்சத்தினை மெய்யாக கருதிக்கொண்டு மெய்யாகுமா அதுவும் பொய் தானே கானல் ஜலத்துல மேற்க போற தண்ணி அது பொய் தான் கிடைக்க போறது உண்மை இல்லவா அது குடிக்கலாமேன்னு சொன்னாக்கா எப்படி அது போல உலகம் பொய்யும் தெரியுது இருந்தாலும் புகழாசையினால அந்த புகழ் அங்க மெய்யாகுது அது புகழ் மெய்யா போச்சு அதாவது என்னன்னா என்ன போடலாம் விசாரம் பண்ணு அர்த்தம் இதுவும் இது தடை பண்ணும் தடை இதுல இருந்து விடு பண்ணணும்னு அர்த்தம் மெய்யாக கருதி கொள்ளாத மெய்யாக போன மெய்யாக கருதி கொண்டு கீர்த்தியை அடைய மீக்குன்னா கீர்த்தின்னு அர்த்தம் கீர்த்தியை அடைய விருப்பம் உட்டான அந்த துறையானவன் தனக்குள்ளே சாட்சியாயிருந்துள்ள தனது உள்ளமானது தற்பரானந்தம் பெற்றது இல்லை இல்லை என்று தனக்கு குறவும் நீ என்னையா ஏன் தற்போக்கலுக்கு அடையிற தன்னை பற்றி விளம்பரம் பண்ணிக்கிறேன் தன் மிச்சரன் டம்பன் தற்போது பெரியவன் டானர்கள் அங்கே தன்பி விடாப்பிடி இந்த மூணு இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமை நான் சொல்ல யார் சொல்ல போறாங்க அதனால் நான் கூட சொல்லிக்காட்டியிருந்தேன் அப்படின்னு தற்பெருமை தன்னை பெருமைப்படுத்திக்கணும் ஒரு நோக்கத்துல அது வேற விஷயம் இங்க வந்து தானாக செய்யப்படாத அர்த்தம் வரும் வீடு அளிப்பவன் மட்டைய அறிந்த அன்னவன் திரு பொன்னடி கரியதா வருந்தவன் செய் நெங்கே பின்னை முன் அவன் உலகரின் திரஞ்சுமா பெருமை செய்கவன் ஓரே ஈஸ்வரன் அங்கீகாரம் வந்தாலும் தானே அவர்களும் படுத்துகிறாரு நீயே முதலே தன்னை விளம்பரப்படுத்திக்கிறேன் நீ விளம்பரப்படுத்தும் போது அவர்களும் படுத்துறதில்லை அறுபத்தி மூணு நாயண்மார்கள்ல அவர் யாருமே தன் விளம்பரம் படுத்திக்கல அப்படி படுத்தாதனால தான் அவர் வர சோதனை பண்ணி விளம்பரம் படுத்துறதுக்கு இவங்களே விளம்பரப்படுத்திட்ட அவர் வர வரமாட்டார் நீர் தன்னுடைய ம மனைவியை தீண்டுவதில்லைங்கிறது ஐம்பதாயிரம் வருஷமாக நிறைவேட்டினார் இது அக்கம் பக்கம் யாருக்குமே தெரியாது ரெண்டு பேரும் வயிறாகமா இருந்தாங்க அப்போ என்ன தான் அவர் வந்தார் குளிய வந்து ஓடு காணா போயிடுச்சு நான் அம்மையார் எதிரில்லை குழியை குளிக்க சொல்லி சத்தியம் பண்ண சொல்லி என்னமோ செஞ்சார் அவர் அப்படி செஞ்ச பிறகு தான் கடைசியில் சொன்னார் அவர் இந்த மாதிரி ஒரு நன்கூட ஒப்பந்தமாகிடுச்சு நான் ஒரு தீடுவதில்லை அதான் இந்த குச்சி பிடிச்சிக்க நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ தான் எல்லாம் வெளிப்படுது அப்புறம் கீழே மூழ்கியதான் இளமையாகிறாங்க இன்னும் கொஞ்ச காலம் இளமே போக மா அனுப்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் போய் வருவாரா இங்கே நாம் நம்மளே விளம்பரம் படுத்திக்கிறோமே அப்புறம் அவருக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறோம் இல்லை அப்படிங்க எல்லா இதுலாம் படித்தான் அவரை விளம்பரப்படுத்தினாக்கா நினைக்கும்போது இப்போ அறுபத்தி மூணாவது பன்னெண்டு நாளில் நாமலாம் படிக்கிறேன்னு செய்கிறோம் நாம்ளாக படிக்கிற விளம்பரம் நினைக்குதா இப்போ பாருங்கள் புலவர்கள்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு சாமி மேலே பாடிடுவாங்க அது இவங்களே இப்பவே கல்வெட்டி போட்டுடுறாங்க பல பணக்கால் பிடிச்சி கல்வி போட்டுறாங்க அது என்ன ஆகும் அது கல்வெட்டு இவங்க காதல் இருக்கு பின்னால் டெஸ்ட் வந்து எடுத்து எடுத்துருக்குள்ள அப்படி கல்வெட்டு ஏடா போய் அப்படி அப்படிம்பான் போயிடும் அவங்க பேர் படுத்திப்பா போக நினைக்காது எல்லாம் நினைக்கிறது ஈஸ்வரனால அங்கீகாரம் பண்ணப்பட்டேன் நினைக்கும் இவங்களால அங்கீகாரம் பண்ண நினைக்கிறது இல்லை எனக்கு போயிடும் அப்படி போயிடுச்சு சோப்ப சாமி இடத்துல அந்த சாமி இருக்கும்போது உச்சிமொழி பண்ணுறதுக்காக கல்வெட்டு போடுறேன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க பெரும்பான் சில பேர் பொதுவாக கொடுத்தாங்க அந்த கல்வெட்டை இன்னொரு திருப்பணி பண்ணும்போது அது நொறு நொறுக்கி போட்டாங்க அது அடிப்பட்டு போயிடுச்சு போனவர் போடணுமா இல்லையா போடவே மாட்டார் பேரெல்லாம் போயிச்சு பாருங்க இப்போ அது போயிடுச்சு அப்போ அவங்க ஆறுபடி போட பேரெல்லாம் ஏமாத்த மாதிரி பாருங்கள் கொடுத்த இன்னும் இருக்காங்க சில பேர்கள் அதெல்லாம் ஏமாடுறாங்க இன்னும் பேர் இல்லையா செஞ்சு விட்டார் இப்படி உள்ளமான தர்பரானந்தம் பெற்றது இல்லை இல்லை இது ஞானமடைந்து ஒண்ணுமில்லை தற்பெருமை தான் கூறவும் தான் பிறருக்கு அந்த தற்பரானந்தத்தை பெற்றவன் போலும் இரண்டு கண்களையும் மேலே செருகி இவடத்து கற்குரிப்பார் கூறும் பொய்யால் வரும் பாவத்தினை எந்த உறவு போக்குவான் என்றின் துன்பம் வருமாதலின் தேவர்கெல்லாம் மேலாய சிவ சந்நிதியில் அசத்தியம் பாவம் தீராதென்பது அறிவிக்க எழுதத்தினார் போக்கும் என்றார் இந்த சில பேர் சத்தியம் பண்ணுவாங்க இல்லை ஐயன்காளி பத்திரக்காளி மாதிரி அவங்க சத்தியம் பண்ணுவாங்க அந்த பாவமே போகிறது இது வந்து பிரம்ம முன்னாலேயே பாவம் செஞ்சான் எங்கே பெருமை இருக்கா அந்த ஜாமி சொல்கிறேன் நான் பெரிய ஞானி அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு தனக்கு எல்லாம் புகழ் ஏற்படும் தன்னை மெச்சுக்கிறாங்களே இந்த பாவம் எங்கே விடுவான் அப்படிங்கிறார் ஆகவே பெரும் பாவம் அர்த்தம் சான்றதாயுள்ள தன் தன்னுளம் இலை எனவும் என்பதற்கு உதாரணம் பெருந்தன்ட்டு தன்னெஞ்சம் தனக்கு சான்றதுவாக தத்துவம் நன்குணராதே வன்னெஞ்சகனாக கூடமே புரிவோன் வஞ்சக கூட்டினும் கொடியோன் பண்ணுங்க தரிசனம் பரிசம் படுதுரா நிறைய வேதுமாம் புன்னெஞ்சால் அவனும் போய் நரகேதி பூமி உள்ளளவுனான் புள்ளி வச்சுக்கோங்க காலவன் உணர்த்து சாட்சியா இருந்து ஏய் நீ தப்பு செய்யற தப்பு செய்ய சொல்லுது தத்துவம் நன்குணராது அப்படிப்பட்ட உண்மையை தெரிந்து கொள்ளாமல் வன்னஞ்சகனாகி கூடமே புரிவோன் கொடுமையான சித்தத்தை உண்டாக்கி கொண்டு கூடம் ரகசியம் ரகசியமாக பல பாவங்கள் செய்தால் வஞ்சக கூட்டிடவும் எம இருக்கான வஞ்சகன் அவனை விட அதிகம் எப்படின்னா அவள் அவன் அது முன்னே உயிரை போயிட்டு போயிடான் எதிர்பார்க்காம போயிட்டு பாருங்க இடீனு செத்து போயிறாங்க என்னையா போயிட்டா தடி கொடுதான் செத்து போயிட்டானே அப்படின்னு நாங்கள் என்ன இருக்கா எவ்வளவு ஏமாற்றம் செத்து போகிறது ஒழியாம இருந்து மூணு நாலு வர சொல்லி செத்த அது எல்லாரும் எதிர்பார்த்தது அப்படி இல்ல அப்படி இல்லாத இப்பதான் போனா செத்து போயிட்டானா எங்க போனா என்னமோ தண்ணி குடிச்சாப்பா நெஞ்சு செத்து போயிட்டான் நெஞ்சு கொண்டு போயிட்டா கூட்டு இன்னும் பாடு முட்டி சேர்த்தான் படுக்கு விழு சேர்த்தான் கார் புத்திரம் சேர்த்தான் எத்தனையோ வருது அதெல்லாம் கொண்டு போற முறையில எதிர்பாராம செய்யறது எல்லாம் அப்படி சேரா பாருங்க அதான் வன்னஞ்சு கூட்டணி கொடுமையான கூற்று இறக்கமே கிடையாது அதை விட கொடிவனா இவன் அப்படிங்கிறார் பண்ணுங்கால் அவன் தன் தரிசனம் பரிசம் பழுதுரை அவனை பார்த்தாலே நம்ம பாவம் தருவான் பழுதுரை நிறைய ஏதுமா நிறைய நிறைய வேதுமா நிறைய நரகம் நிறைய ஏதுமா நரகத்துக்கும் புக அது அவனுடைய தரிசனம் நமக்கு ஏற்பாடாகிறது அவனை பார்த்தாலே பாவம் தருவான் புண்ணெஞ்சால் அவனம் நமக்கு எந்த பாவம் அவனுக்கு என்ன ஏன்னான்னு கேட்டா அற்பத்தனமான அந்த மனதை மனோபாவனுக்கு போய் மரணத்திற்கு பிறகு சென்று நரவு எழுதி நரத்துக்கு எப்போ எவ்வளோ காலம் சென்னா பூமி உள்ளளவும் வேறானால் இந்த பூமி எப்போ பிற காலத்திலே மகாபலித அழிதோ அது இருப்பானான் அப்படினாலும் அப்படிங்கிற பாருங்க ஆகவே இவ்வளவு கொடுமையான பாவியம் அதனால இவனை பார்த்தாக தரிசனம் பரிசம் படுதுரை நிறைய வேதுவான் இவன் நான் பாக்குறவங்களுக்கு நிறைய வந்துருமா சச்சின் சொன்னா அறது போகலாம் அது இருக்கட்டும் பேர் சொன்னா அல்லது போக சொல்ல ஏமம் உள்ள பாதகார யாவற்கு நாகமே நாமம் புகழ்வார் குளமும் நரகம் போகுமாறு நடந்தனே சசிவன் பேர் சொன்னா இவன் மட்டும் இல்ல சொன்னனுடைய குளம் கூட நடந்து போவோம் அவ்வளவு கொடுமையான பாவிட காரமா இருக்கு அதாவது அவ யார் சொன்னது தீயாரை காண்பதும் தீது திருவற்ற தீயார் கேட்பதும் தீது தீயார் குளங்கள் உழைப்பதும் தீது அவரோடு இணைந்திருப்பதும் தீதியே நான் கெட்டவங்களை பாருங்க நம்ம ஒண்ணு அவன் ஒண்ணும் சரி அவனு ஒன்னும் சொன்னது மனசில் ஓடும் இந்த ஆயில் இந்த மாதிரி பாய்ச்சோ செஞ்சேன் இப்படிலாம் ஏமாத்தனா இப்படி தான் செஞ்சானே நல்ல விதி வருமா இன்னும் மனதில் ஓடும் ஒரு ஓட்ட வரும் பார்க்காம இருக்க ஒன்றுமே இருக்காது அதனால் தீயார கால்மாதிரி தீதுன்னு அதுதான் கெட்ட மனசில் பாருங்கள் அதை சமாளிச்சா நமக்கு தெரியுது இல்லை தெரிஞ்சனாலும் தீயான்னு சொல்கிறான் இல்லை சொல்லுவாமா தெரியுது இல்லை நீங்கள் மனதில் ஒரில் ஓடிக்கிறோம் சரி அவனை பார்க்க வேண்டாம் கேட்கிறோமா கேட்டாலும் ஓடி வரும் ஆறு முகம்னு சொன்னா நம்ம ஓடுதில்லைங்க ஓடுது அப்படி போல ஓடிக்கும் அதனால தியாரை காண்பதும் தீது அப்படின்னா இடிச்சிருப்போமே பார்த்தேன் பார்த்தாலே குற்றம் தான் காண்பதுன்னு தீயது தீயார் தியார் காணும் தீது திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதுண்ணா அவனுக்கு புண்ணியும் கிடையாது அவன்கிட்ட அவன் சொல்லக்கூடிய சொல் கேட்டாலும் தெரியதான் தீயார் குணங்கள் உழைப்பதும் தேது அவனை பத்தி நான் பேசினா கூட அது கூட பேசணும்னா பலதெல்லாம் கலருது அவரோடு இணங்கியிருப்பது தீது கடைசியில் ஏதாவது தப்பு தட்டா தப்பு தேவை உறவா வச்சுக்கிட்டியா தீதே அது அதே போல் நல்லாரை காண்பது நன்றி நலமிக்க நல்லாற்று கேட்பது நன்றி நல்லார் குணங்கள் உழைப்பதும் நன்றி அவரோடு இணங்கியிருப்பது நன்றே இப்படி மையம் இருக்கு மக்களுடைய தரிசனம் நிறைய நிறைய அது மட்டுமல்ல அவன் போய் பூமி உள்ளவரை கண்ட தேரமாட்டான் அவ்வளவு குடிமையா இருக்கு ஏவலன் ஒருவனோடு திச்சல முண்டவனொரு காலை செய்யும் செயல் பிழைக்கு நூச்சீற்றம் வைத்திடப்படுதலாட்டனதுடர்பால் வந்தொரு பிணையூரிவோடு அத்தனை உளனென்றிருத்தல் நிறுத்தல் அரிதனோன்றனை அந்த பாட்டில ஒரு சீடனை கூட இருக்கலாகாது ஒரு சீடனும் கூட இருக்கலாது சாதனம் செய்யும்போது சிசர்களை வச்சுக்கிட்டு சாதனம் பண்ணப்படாதுன்னு சொல்ல அப்படி செஞ்சாக வரக்கடுதலை பற்றி இந்த வாழ விற்கியிருக்கிறார் என்பது வைரவதி தீபத்தில் அறுபத்தி ரெண்டாவது பாட்டு இந்த முறைமையே ஜீவகாருண்யம் ஒன்றுமே கைப்பிடித்து பற்றுக்களாய் உள்ளனவெல்லாவற்றினையும் திறந்தவன் ஏவலாளனாகிய ஒருவனுடனே கூட இருந்தான் ஆயினும் அவன் ஓரோர் காலத்து செய்யும் ஏவர் பணிவிளைகளுள் ஒவ்வொன்று தப்பச் செய்தானாயின் உள்ளத்தில் கோபம் வைக்கப்படுதாலும் தனது தேகத்தின்கண்ணே ஒரு வியாதி வஞ்சடைந்தால் அவ்வியாதியை போக்குதற்கு சிவனே உலன் என்று தான் துணிவோல் இருத்தல் போல் அவனுக்கு ஓர் வியாதி வந்து அடையின் அங்னம் இருத்தல் கூடாது அதனாலும் சித்த சஞ்சலம் தோன்றும் என்றுவான் இரண்டு காலம் சொல்றார் தப்புறதுனால கோபமும் ராஜமந்திரம் வந்ததுன்னா எப்படி இவனை நல்லா பண்ணுறதுன்னு சிந்திரஞ்சலமும் நல்லா வந்து வணக்கம் ஜீவகாருண்யத்தினாலும் பிறர் படிப்பர் என்பதனாலும் அவனுக்கு சிவனே உடன் என்று இருத்தல் கூடாமையால் சிசியரை வச்சுக்கிறார்கள் கவனிக்கலான்னு ஊர்த்திட்டுவாங்க அதுக்காகவும் செய்யணும் ஜீவகாருண்யம் காட்ட வேண்டியிருக்கு விவகாரப்படியே வைத்தியனை தேடுதல் மருந்து தேடுதல் முதலியவற்றால் மனோ விசாரம் தோன்றுதலில் சித்த சஞ்சலம் உண்டு என்றார் சித்த சஞ்சலம் மனோலயம் பண்ணுதற்கு தடையாகலில் அச்சஞ்சலம் பிறத்தற்கு ஏதுவாகிய ஏவலாலனம் ஆகாது என்பது அறியும் மனோலயம் பண்ண முன்னா புறத்தே தடைகள் எல்லாம் இருக்கணும் அதனால் தனக்கென்று ஒரு சிஷியனையோ வேலைக்காரணியோ எதுவும் வச்சுக்கூடாது சில பேரு வசதி வாய்ப்பு இருந்தா வச்சுக்கோங்க அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு சாதனம் பண்ணப்படாது என்று அனைத்தும் துயர் தருவெனித்து உயர் பராம் பொருளினை காட்டும் ஈதிலோர் புறவன் எங்குள்ள நெனவே தேடுமால் அலைகடல் சூழும் பூதல மிதையோர் துறவேனோர் நாராவது ஒலிமாலர் தேடுவான் இப்போ ஜிடஞானம் பெறும்போது ஜனஞானியை தேடுதல் இதெல்லாம் இதுவரைக்கும் ஒரு மூச்சுவானவன் வைராக்கியத்தை பெற்று ஞானத்தை அடைகிறதுக்கு முயற்சி செய்கிறான் என்பதை காசு வந்தவர் அந்த மூட்சியானவன் இந்த லட்சணங்களோடு கூடி ஒரு ஜடஞானியை தேடணும் ஒருவன் நீங்கியான் நோதல் அதனும் அதனும் இளன் பட்டுக்களாய் உள்ளன எவையும் துன்பங்களை தரும் என்று அறிந்து துறந்து எப்பொருள்களுக்கும் மேலாய் உயர்ந்த மெய்ப்பொருளினை அறிவிக்கும் குற்றமில்லாத ஒப்பற்ற ஞானாச்சாரியன் எவ்விடத்தில் இருக்கின்றான் என்று தேன் செறிந்த மலரினைத் தேடும் வண்டினை போல் அலைகளல் சூழ்ந்த பூமியின் கண்ணே ஒரு தருவியானவன் தேடுவன் என்று தேன் நிரம்பிய மலரை தேடும் வண்டினைப் போல யுவகாருண்யம் ஈஸ்வரபக்தி வாச வைராக்கியம் பிரம்மஞானம் என்னும் நான்கும் ஞானாச்சாரியினை தேடுகின்றான் என்பதறிய நரவு பொலி மலர் தேடும் மண்டினை போல் என்றதற்கு உதாரணம் அறிவான சித்தியம் அளிமலர் விட்டு விட்டாய் மது உண்டகம் நிரப்பி களிவந்திருந்த கருத்தின் குற நின் கவலை என்னும் விழிவினை விட்டு விட்டாய் திவியன் குரு மேவி நின்று இழிவந்துனை கண்டிடுமளவும் குரு தேவிடு மே அளி வந்து அது மலர் விட்டு விட்டு ஆய்ந்து மது ஒன்று அகம் நிரப்பி என்ன அது ஒவ்வொரு மலரில் அது தே திருப்திகரமாக தேன் கொடுக்காது கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து உள்ளே சேர்த்து வயிறு நிரப்புக்கும் அகம் பண்ணால் அகம் நிரப்பி வயிற்று நிரப்பிக்கொண்டு களி வந்து இருந்த கருத்து எங்கு அதே சந்தோஷமாக அரங்காரம் போட்டு கிடக்கும் அப்படி போல் நின் கவலை என்னும் விளைவினை விட்டு விட்டு ஆய்ந்து சம்சார சாகரத்தில் இருக்கின்ற துக்கங்களில் இருந்து விழுபண்ணும் சொல்லி முடி செய்யக்கூடிய அதனை குரு இருக்கிறார் என்று அங்கே போய் பார்த்து இல்லைன்னா விட்டு விட்டு ஆய்ந்து உயன் குருவு மேவின்றி அதாவது குருமார்கள் ஞானகுருமார்கள் நாலு தான் சொல்வார்கள் சுசக வாசக காரக விகிதம் என்று அதில் வியன் குரு தான் கடைசி அதெல்லாம் படிக்கிறோமா மேவேன் என்று அப்படிப்பட்ட குரு அடையணும் தெளிவந்து உனையை கண்டிடும் அளவும் அப்படி அவரை பார்த்து சரணாகதி அடைந்து ஞானம் அடைகிற வரைக்கும் குரு தேடிடுமே குரு எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருக்கணும் ஆகவே இந்த வியன் குரு கிடைக்கணுமென்னா இவர் மொத்த அதிகாரி இருந்தால் கிடைக்கும் மந்த அதிகாரி அப்போ ரெண்டாம் தரம் மூணாக இவர் தான் கிடைக்கும் நாலூறு அதிகாரிகள் மந்தன் மத்தியவன் தீவிரன் தீவிரன் என்று சொல்லக்கூடிய நாலூறு அதிகாரிகளில் அவருக்கு திறந்த மாதிரி நாலு குருமார்தான் கிடைப்பார்கள் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாங்களாவது ரெண்டாங்களா மூணாக நாலாங்காது சரிண்ணா அதுக்கு திறந்த வாத்தியாரம் தான் விற்பாங்க அவருடைய காலேஜில் சொல்லக்கூடிய வாத்தியர்களாக வர மாட்டாங்க அப்படி போல் குரு உயர்ந்த குருவாக வேணும்னு சொன்னால் உயர்ந்த சின்னா இருக்கணும் அப்போ தான் அது ஈஸ்வரன் கூட்டி வைப்பார் ஈஸ்வரன் கூட்டி வைக்கிறது தான் கல்யாணத்துக்கு எப்படி பெண்ணுக்கு மாப்பிள சேர்றது ஈஸ்வரன் தான் கூட்டி வைக்கிறாரு நாமளாக கூட்டணும் இருந்தாலும் சரி பெருவல் கட்டணம் கல்யாணம் பண்ணி கொண்டது ரெண்டும் ஈஸ்வரன் கூப்பிட்டு இருந்தேன் அது கூட்டி பிரிகிற காலை வந்தால் அது எப்போ கூடுதோ எப்போ அது ஈஸ்வரன் ஏனம் தான் ஏன் அப்படி செய்கிறாரு நம்முடைய புண்ணி பாவத்தான் நம்முடைய எந்த யாரை மேலேயும் எந்த விதமான ராகத்வேசம் கிடையாது எல்லாரும் ஒரே மாறித்தான் அதில் நம்ம செஞ்ச புண்ணியவாதிகளாக கூட்டி பிரிக்கிறார் அது கல்யாண விஷயத்திலும் அப்படித்தான் குரு சி சி விஷயத்திலும் அப்படித்தான் மற்ற நண்பர்கள் விஷயத்திலும் அப்படித்தான் எல்லாத்திலும் அப்படித்தான் எது வரைக்கும் அந்த புண்ணியம் இருக்கோ அது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்து இருக்கலாம் அப்புறம் பிரிஞ்சாலும் பிரிக்கலாம் இது வரைக்கும் பாவம் இருக்கும் அதுவரை கெட்ட நண்பர்களோடு தொடர்பு கொண்டு அப்படி கெட்ட சவகாசங்களில் ஈடுபட்டு அதன் பிரியும் தான் அது பிரியும் அது ஏழல் பிரியாது நம்ம இப்போது பிரிய முடியாது கெட்டவங்களை வந்து வந்துட்டாங்களே பிரிய முடியலன்னா அதுக்கும் காலம் இருந்தால் தான் காதுக்குதான் இருக்கணும் எனக்கு பிரிய முடியாது ஆகவே ஈஸ்வருடைய நியதி ஜீவர்களை புண்ணிய பாவத்து ஈடாக ஆட்டி நான் உணர்ந்தாக விவேகம் என்று அர்த்தம் உணர்ந்தபடிக்கு நிலையப்பு இருக்க இருக்குமே ஆனால் பைராக்கியன்னு அர்த்தம் தெரியுது செயல்படுறதில்லை வைரங்கம் இல்லை என்கின்ற அர்த்தம் அதனால் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோ அது விவேகம் இருக்குதுன்னு அர்த்தம் எந்த நிலைப்பு இருக்கோ பைராக்கிய அர்த்தம் அதற்கு மேலே சமாஷ சம்பத்தியும் ஊச்சத்தும் தீவிரமாக இருந்தால் தான் விவேக வைரங்கம் வளரும் வர அது அப்படியே அங்கே போயிடும் அதனால் குரு தேவர காலங்களில் அதிகார தேர்ந்த மாதிரிதான் கிடைக்கும் இப்போது சாஸ்திரங்களில் மந்தம் மத்தியமன் தீவிர அதிகாரம் சொல்றதில்லை ஒத்திமதி தான் சொல்லுவாங்க ஏன்னா சாஸ்திரம் வந்து மேல்நிலைதான் சொல்லுவேன் கீழே சொல்லக்கூடாது மேல்நிலை சொன்னால் அது கீழே நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான் அப்படிங்கிறதுனால இங்கே விஜயன் குரு நின்று தெளிவந்து உன்னை கண்டிப்பும் அளவும் குரு என்று அறிவார் சைத்தியம் மரமுற்றிடாது ஒருவன் தனது அடைதரு படைக்கை குமரரை நோக்கி மிகுவராமம் கூறினும் தேரலாரவுவோல் அமிர்தரத்துறவு சமாதி யோதிடும் அவற்றினு கயல் நடையினரே தமர நுணி உற்றவருளும் பழக தத்துவ நிலை தலைப்படுவோர் சமர முற்றாது புறந்திரி ஒருவன் ஒன்று ஆயுதங்கள் வச்சிருக்கான் போர் எடுத்து போகிறது இல்லை இங்கே சுற்றிட்டுருக்கான் இந்த பக்கமே அப்படி இருந்தா தனது எதிர எதிர் அடைதறு படைக்கை குமரலை நோக்கி பராக்கிரமம் கூறினும் இங்கே சுற்றிக்கிட்டே வீராப்பு பேசுவானா எங்கிட்டனால் வர முடியுமா வந்தால் கொண்டு போடுவேன்ல வந்தால் தானே கொள்ளுவான் அன்றைக்கி போய்வி சண்டை பண்ண மாட்டா அப்படி வீராப் பேச வேணாம் அப்படி பேசும்போது எதிரிகள் தெரிஞ்சுக்கிறாங்களா சரி வாய் வீச்சுக்காரனை அப்படியே வாழ்வீச்சுக்காரன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு உதாசனப்படுத்துகிறாங்க அப்படி போல் அமர்தரத்துறவு சமாதி யோதிடனும் அவற்றினுக்கு அயல்நடை இனரேல் சமாதி பற்றி லட்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சமாதி கொண்ட மாதிரியே பேசுகிறாங்க ஆனாலும் செயல் மட்டும் முற்றிலும் விரோதமாக இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க கொஞ்ச நாள் பல தெரிஞ்சு போயிடும் அப்போ என்ன செய்யணும் தமரனர் துணி ஊற்று அவருடன் பழகார் இவர் நமக்கு உறவினர் குரு அல்லது அந்நண்பர் என்று பழக மாட்டார்கள் யாரு தத்துவ நிறைதலைப்படுவோர் உண்மையானத்தை அடையணும்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்க இந்த போலிகளைக் கண்டு ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்பது யுத்தகலத்தை சாராது அதற்கு புறம்பாய் திரிகின்ற ஒருவன் பலத்தினை சார்ந்து தனக்கு எதிரே ஆயுதவாணிகளாய் வந்து நின்ற வீரரை பார்த்து மிகுந்த பராக்கிரமங்களைச் சொன்னானாயினும் அக்களத்தில் சென்று யுத்தம் பண்ணாது புரத்து நின்று கூறுதலால் அவனை வீரன் என்று தெளிவுறார் அதுபோல் மனத்திற்குச் சம்மதமாய் பொருந்தும்படி துறவு சமாதிகளை கூறினார் ஆயினும் அவற்றிற்கு உரிய நடக்க இன்றி புற நடக்கையராயின் அவரை வீட்டினை அடைவித்தற்கு ஏதுவாய ஏதுவாகிய தமர் என்று தெளிந்து அவர்களுடனே கூடி பழகால் பரத்துவ நிலைமை அடையும் நன்னறிக்கன் விரைந்து செல்வோர் என்றவான் விசேஷ புறந்திரியை ஒருவன் சமர்கலத்தும் செல்லாது அதனை சார்போரோடும் கூடாது இடையன் என்று பராக்கிரமம் கூறுதலின் அவனை வீரன் அல்லன் என்றும் பேடி என்றும் அறிகின்றது போல் அயல்நடையினர் துறவு சமாதிகளுக்கு உரிய நன்னெறியும் செல்லாது அந்நெறி செல்வாரோடும் கூடாது இடையே என்று அவற்றிற்கு உரிய நெறி மாத்திரம் கூறுதலில் அவரை துறவு சமாதி உடையர் அலர் என்றும் கூடா உடையர் என்றும் அறிந்து கொள்கிறேன் அமர்தர துறவு சமாதி ஓதிடினும் அவற்றினுக்கு அயல் நடையினரேல் உதாரணம் அனுபவ மறைகளாக மமுதற்களை முழுதையும் குறைவிழா வகை பொருள்தனை மதுரமாக கூற வல்லவரேனும் நிறைவதாகிய பொருளினுக்கும் நிலையவராக நிலை அவரலாராகில் அறிவதாகிய அவர் மொழி ஆத்தவாக்கியமென மூணு பாட்டு எடுத்து போட்டுருக்கா அணு முதல் பாட்டு மறைகள் ஆகம முதற்கலை எதூர்ஷாமு சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் ஆகம இருபத்தி ரெண்டு திவ்ய ஆகமங்கள் கலைகள் அறுபத்தி நாலு கலைகள்னு சொல்லுவார்கள் அப்புறம் புராணங்கள் வித்திகாசங்கள் அப்புறமேல அங்கங்கள் எல்லாமே படித்திருக்கா நல்ல பாடஞ்சோலத்தில் மிக கெட்டிக்கார் படஞ்சாலத்தில் அதுக்கு மேலே கெட்டிக்கார்கள் அப்படிப்பட்ட முதற்கலை முது முழுதையும் மயலர மயக்கம் இல்லாமல் நன்றாக தெரிந்து கொண்டு மிக ஓதி அழகாக சந்திவிரதமில்லாமல் உபதேசித்து குறைவிலா வகை அந்த லீக் போட்டுக்கணும் பொருள்தனை மதுரமாக கூற வல்லவரேனும் இனிமையாக மக்கள் விரும்பக்கூடிய அளவில் சொல்ல சாமர்த்தியுடையவராக இருந்தாலும் நிறைவதாகிய பொருளினுக்கு தகு நிலை அவர் அலராக அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தகுதி உள்ளவர்கள் அல்ல அதனால் அறைவதாகிய அவர் மொழி அவர் சொல்லக்கூடிய மொழிகளே அல்ல எல்லாம் ஆத்த வாக்கியம் என அறையவேமே இது நமக்கு உண்மையான வாக்கியம் என்றும் நாம் ஞான சமாதி போடுறதுக்கு வருவோம் என்றும் நாம் சொல்ல மாட்டோம் என்று ஆசிரியர் சொல்ல ஆகவே இதெல்லாம் போடிகள் சொல்லதொன்று செய்யறது ஒன்று நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிறோம் சொல்கிறதானே ஒழிய காரியத்தில் இல்லைன்னு பேசும்போது தெரிஞ்சுக்கிறோம் அதனால அந்த பேச்சுக்களை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறதைய மனதிலே இழப்படுத்தி வழிகாட்டியாக நம்ம நினைக்கிறதுங்கு தாமிரை கண்பக திளறேனும் துறவு நன்றன உரை செய்து துறவினே நிலைமைய திளறேனும் கரைகள் ஒன்றுள்ள செயல்களின் மூலூரும் கருத்தரிகளரேனும் மறைவெனின் மனை மறைவனின் நன் நண்பு அவர் மொழி ஆத்த வாக்கிய மேன வரையாதே அந்த கடைசி மேல் வரியில லாக் வா போட்டுக்கணும் யாதிங்கிறது ஆத்தன் போட்டுக்கணும் தீ பதில் வித்து லாக் பதில் வா தீ இருக்கிற தீ என்ன அன்பினை உரை செய்து மார்கத்தை பரமத்மா உதேசிக்கிறாங்க தாம் இறைகன் இறைக்கன் அன்பக திளறியனும் இவர்களுக்கும் எந்த பக்தியும் கிடையாது நேற்கு நிக்கல் அடி ஊருக்கு உதேசம் சொல்லுவாங்க அப்படி போல இருக்கிறவர்கள் அதோட துறவு நன்றென உரை செய்து சன்னியாசிரியர்கள் ரொம்ப உத்தமென்று உதவியாக செய்து கொண்டு துறவின் நிலைமையை அது இளறேனும் ஆனால் அவர்கிட்ட எந்த வயிறாக்கும் இருக்காது சன்னியா தூரம் இருக்கிறது இல்லை அப்படிப்பட்டவர்களிடத்திலும் கரைகள் ஒன்று உலக செயல்களின் மூலுறும் கருத்து அருகிழறியனும் குற்றமற்ற செயல்களை பற்றி கருத்து அவர்களுக்கு மறையின் நன்குரும் மொழி வேதில் சொல்லப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் வாக்கியங்கள் எல்லாம் ஆத்த வாக்கியம் மிகவும் நம்பிக்கைக்குரிய வாக்கியங்கள் என்று அறையாதே நீ சொல்ல வேண்டாம் ஆகவே எல்லாம் போலிகள் என்று உதாசனப்படுத்தினுடைய அவர்களை ஆத்த வாக்கியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் தெய்வவாணி நச்சன் தமிழிய தெரிந்து பாடைகளும் பொய் மெய்யதாகவே பொருள்களும் விளங்கிட விளம்பவல் அவர் எனும் செயன் மறுவலொன்றெணியில் ஐய மூவரில் முதல் ஒரே ஆத்த வாக்கியம் என்னார் என்ன சமஸ்கிருதன் பேரு சமஸ்கிருதமும் நல் செந்தமிழ் இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று கூடியதான் செந்தமிழ் தெருந்து இதெல்லாம் வல்லவர்களாக இருக்காங்க உடம்புல தெருமொழியில் வல்லவர்கள் பாடைகளும் அந்த பாஷையினுடைய உச்சரிப்புகளும் நன்றாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் பிறகு பொய் மெய்யதாகவே பொருள்களும் விளங்குல இது பொய் என்று இது மெய் என்றும் பிரித்து சொல்லக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கு அவங்களுக்கு விளம்ப வல்லவரேனும் அப்படி சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருந்தாலும் கூட மயிலா வகை மொழிவதொன்று சந்தேக விரதம் இல்லாமல் சொல்லக்கூடியது வாக்கியங்கள் இப்படி இருக்கு ஆனால் அவர் செயல் மறுவல் ஒன்று எனில் செயலோ நேர்க்கும் எல்லாம் மண் பெண்ணு பொண்ணு எல்லாம் ஆசைப்படணும் சொல்றதுதான் அவங்க மூணும் வர்றதில்லை அதோடு பிடிச்சிவிடுங்கல்ல அடிப்பட்டவர்கள் ஒன்று எனில் அத்தை அப்படிப்பட்ட விஷயங்களோடு கூடிய இருக்கிற அவர்களை ஐயா ஏ சிசரே மூவரில் முதல்வரே மொழியினும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய மூவரில் முதல்வர் போல் உயிர்களை கண்டு இயல்பாகவே எந்த பயனும் கருதாமல் பொன்னாதிகளை ஓடாதிகளாக காண்போர் துறவு சாத்தியர் சாத்தியர்கள் அனுபவிகள் அர்த்தம் துறவையை நன்றாக அனுபவிப்பவர்கள் உண்மையான துறவைகள் அதிபரிந்து வந்தவர்கள் என்ற அர்த்தம் அச்சாத்தியர் அரியராகலின் அதெல்லாம் கிடைக்கிற எங்கேயோ சில பேர் தான் இருக்க முடியும் முடியா என்றார் அதனால் சில பேர் கிடைக்க முடிய எல்லாரும் பொதுவாக வைத்துக் கொள்ள வேண்டாம் இது சிறப்பு ரீதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எனவரும் துறவுசாரகத்தோடு கொடுஞ்சொல் கூறாமை மருவிய விரண்டார் பொறிவினை உறுதியோர் துரைத்தல் நிறைவேறும் தவத்தோர் வாக்கின் நான்கும் நிகழும் இன்றி எம்புவர் ரெடியோர் இந்த பாட்டிலே உள்ள துறவோடையாரது இலக்கணம் பொருள் அதாவது மனதிலே தீவிரமான துறவு நிலை இருக்குமே அவர் எப்படி வெளியிலே காட்டுவார் என்பதை காட்டார் என்பது உயிர்களை நலத்தினை உடையது தவம் என்று திருவள்ளுவ நாயனார் கூறுதலில் ஒன்றிலும் பட்டற்ற துறவு பொருந்திய உள்ளத்தின்கண் ஜீவகாருண்யம் நிலை பெற்றிருக்கும் ஜீவகருண்யம் இருக்கும் அது நிலை பெற்றிருக்கவே அவ் உள்ளத்தின்கண் உயிர்களுக்கு கோபமும் பொறாமையும் பொருந்தாமையால் கோபம் போரா வரா ஜார் இருந்தாங்க இப்போது தன்னுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சால் பொறுத்துக்குறாங்க போனால் போட்டுக்கணும் ஏன் ஜியூகாணி இருக்குங்க சேர குடும்பங்கள்லாம் அடிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை போலக்கா சேர்த்தியாக போயிருக்கும் அதுபோல் நிலை பெற்று இருக்கும் அது ஜியூஹாணியும் நடைபெற்று இருக்கும் அது நிலை பெற்று இருக்கவே உள்ளத்தின்கீழ் கோபமும் பொறாமையும் பொறுஞ்சாமையால் கோபம் புறாம வர்றதெல்லாம் இந்த யோகன் இல்லாதனால தான் அதனால் என்ன லாபம் கோபம் இன்னையால் கொடுஞ்சொல் கூறாமையும் கோவம் என்ன சொற்கள் கடுமையாக வரா சுடு சொற்கள் வரா பொறாமை இன்னையால் புறம் கூறாமையும் உழவாகும் பொறாம இருக்காது தான் புறத்தே சொல்கிறது அவன் இப்படிப்பட்டான் அவனுக்கு தெரியாது நமக்கு இப்படி இருந்தான் இன்றைக்கி இப்படி போயிட்டான் இப்போ என்னமோ நம்மளுக்கு என்ன பேசுறது இல்லையே அப்படின்னா பொறாமல் பரவாயில்லை பொருந்தான் என்பதை இரண்டினாலும் கொடுஞ்சல் கூறாமையால் ஒப்பற்ற மெய்மை போறலும் கொடுஞ்சல் கூறாதனால உண்மை பேசுவாங்க புறங்கூறாமையால் உயிர்களுக்கு உறுதிமொழிகளை ஆராய்ந்து போற கூறுதலும் புறங்கூறாதனால தீவர்களுக்கு சாஸ்திரோக்தமா உள்ள நல்ல கருத்துக்களை சொல்வார்கள் உலகம் அகலேனும் இவை நான்கும் நிறைந்த பெரிய தவத்தினை உடையார் வாக்கின்கண் உழங்கான் இருக்கும் என்று சொல்லுவார் பெரியவார் அவளிடத்தில் இப்படி இருக்கும் யோகாந்த பிரதானம் என்றார் என்றவரும் உள்ள துறவில்லாதார்க்கே அவள் இன்மையார் கோபமும் கிருப்பு கிடையாது கோபந்தான் வரும் பொறாமையும் உடையார் அகலில் கொடிஞ்சொல் கூறுதலும் புறங் கூறுதலும் மெய்மை கூறுதலும் பயனில் சொல் கூறுதலும் ஆகிய நான்கும் இவரது வாக்கின்கீழ் விளங்கும் என்பதும் காண்கிறேன் அப்படின்னு இருக்குது துறையில் உள்ள துறவு இல்லைன்னா இதெல்லாம் பார்க்கலாம் இல்லை வெளிப்பாடு உள்ளே விடுபாடு கிடையாது அதனால் வெளிப்பாடு இப்படி சொல்கிறோம் உள்ள துறவுடையவரே மனம் வாக்கு காயங்களாலும் நன்மை உடையவர் என்பது அறிய புறங்கூரல் பிறரை காணாத விடத்து இகழ்ந்து போறுதல் உறுதிமொழி வீட்டினை அடைவதற்கு ஏதுவான மொழி மகா வாக்கியங்கள் எல்லாம் வீட்டினை அடைவதற்கு ஏதுவான மொழிகள் செத்து வாக்கியங்கள் ராம் பிரம்மாஸ்மி படிஞான பிரம்மம் ஹரிமாத்மா பிரம்மம் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் வீட்டு நடைபெறும் எதுவான மொழிகள் ஆகவே உண்மையான நீத்திறவு உறுப்பினர்களான அவர்கள் ஜீவகாரூண்யம் பிற உயிர்களிடத்திலே பற்றியதெல்லாம் இருக்கும் என்பதை கரு சோரத நிற்கண்டு பொய்போகம் அனைத்தையும் கைவிடு திடிலும் தோன்று முலகினைமே என கொடு மீட்டு படையின துறவோன் சான்றதா உலா தன்னுளா நிலை எனவும் தற்பனை போன்றிருகில் உரைக்கும் பொய்ய விதத்தினால் போக்கும் அந்த மூணாவது அறியில மீற்று குறிச்சுக்கணும் மீட்டு துறவன் போட்டாங்க என்ன புடலும் புகழ் விருப்பம் குரல் ஆகாது என கூறல் என்ன செஞ்சாலும் புகழ் ஆசை சாமானிய முதல்ல வந்து செலவுகள் என்னப்பா காசு இருந்தால் போகிறோம் உயிரி இருந்தால் போகிறோம்னு ஆரம்பத்தில் இருக்கணும் எல்லா வசதி வாய்ப்பு கிடைச்சாலும் புகழாச்சு வந்துடும் புகழணும் அந்த புகழ எப்படி இருக்கணும் பல இடங்களில் தன்னுடைய பேர் பிரக்கியாத அவர்கள் கல்வியெல்லாம் பதி பதிச்சுருக்கணும் தன் பேர் தனக்கு பின்னாலேயும் புகழ் நிலைக்கிறதுக்கு இப்போதே பல ஏற்பாடு பண்ணணும் சில பேர்கள் படிச்சிருந்தால் புஸ்தகம் போடுவாங்க போட்டு அதில் போட்ட போட்டு அதை தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது புகழ் பின்னாலையும் அவன் சொல்லுவாங்க தலைக்கு பின்னாலே நாலு பேர் தன்னை இருக்குதான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமல் அதுக்காக தான் அவன் பஸ்ஸு எழுதுறது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி அதான் திருவள்ளுவர்கள் கடைசி வச்சார் புகழ் ஆசை சாமானிய போகிறது சில சில அரசியல்வாதிகள் ஏதாவது பணம் சம்பாதி புகழுக்காகவும் உண்டு தன் பேர் இருக்கணும் அப்படின்ட்டு திரைப்படக்கெலாம் போகிறது தான் போய் பேர் போட்டு அடையில இன்னொரு திரைப்பட பண்ணாங்கன்னு கவுன்சிலர் கவுன்சிலருக்கு என்ன பண்ணுறாங்க ஏதோ இந்த அஞ்சு வருஷம் முடிப்போகுது இதில் பேர் போட்டால் நல்லது என்னன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க கல்வீட்டில் போடணும் அதெல்லாம் சொல்லணும் அப்படி மகிழ் மரியாதை இருக்குது தண்ணி டேங்கி திரைப்பட எல்லாம் பேர் போட்டிருக்காங்கல்ல எல்லா கல்வி புற போடுவோம் அப்படி பேர் போட்டு பார்த்த உடனே சந்தோஷம் வசூல் பண்ணுறாங்க இல்லை பணம் அதில் இவங்க பேர் போடுறதுக்காகவே காசு கொடுக்குறவங்க இருக்காங்க அதில் அது பார்த்துருக்கேன் பேர் போட்டாச்சுன்னா அப்போ என் சேர்த்துக்கோங்க சும்மா கேட்டால் ஒரு கடவுள் பேர் போடுறாங்க சரி விளம்பரம் பண்ணுறா பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறவங்க பெயர் கற்பலைகள் அதாவது பள்ளிக்கு கல்லையில்